அழைப்பு வேண்டாம் எதையும் அழகாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் அழகாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் யாரையும் அழகாக நம்பாதே ஏமாற்றப்பட்டு விடுவாய் படித்ததில் பிடித்தது நன்றினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவதி கணேசன்